நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலை மேலு நம்ம உணவுல விஷத்தன்மை இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாதி ஆப்பிள் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சாரப்பருப்பு நாட்டு சர்க்கரை தேவையான அளவு பால் கலந்து நல்லா அதை அரைச்சிப்போம் அது கூட கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கலந்து இதை பறையணும்னா நமக்கு வந்து பாய்சன் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்